நமது வானொலியின் பொது அறிவு வணக்கம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரத்யேக பயங்கரவாத தடுப்பு படை பெங்களூரு நகரத்தில் நிறுவப்பட உள்ளது இரண்டு தேசிய பாதுகாப்பு படையின் முப்பத்தி ஐந்தாவது தொடக்க நாள் விழா மானேசரில் நடைபெற்றது 3. கடல்சார் மானில மேம்பாட்டு கவுன்சில் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் 1. பிசிசிஐ யின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய முன்னாள் கேப்டன் யார் 2. உலக வறுமை ஒழிப்பு தினம் எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது 3. இந்திய கைவினை பொருட்கள் மற்றும் பரிசு கண்காட்சியின் நாற்பத்தெட்டாவது பதிப்பு எங்கே நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி